அன்பு வணக்கங்கள் அறிவோம் அஞ்சல் தலைக்காக மங்களூரில் இருந்தோ இருக்கலாம் சொல்ல முடியாது அது சரி இந்தியால சக்கரை அதிகமா விளையர ஸ்டேட் வந்து எதுன்னு தெரியுமா உனக்கு தெரிய உத்தரபிரதேசத்துலதான சர்க்கரை அதிகமா விளையுது அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா அப்புறம் கர்நாடகா பிரேசில் வந்து அதிகமா விளையுது ஆமா இத கூட பிரேசிலோட முதல் லஞ்சத்தலைய பத்தி பேசும் சொன்னீங்களே கரெக்ட் கரெக்ட் ஞாபகம் கண்டி இந்தியா தானே சூப்பர் சரி நீ போன வாரலண்ட்லுக்கு நடந்தப்போ ரவுலன் வந்து அவங்க வந்து நினைவுபடுத்துற மாதிரி அவரோட இமேஜ பிரிண்ட் பண்ணி ஒரு ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இங்கிலாந்து கொண்டு வந்தவருக்கு பல நாடுகள் தங்களோட நாட்டுல ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணி கொண்டாடுறாங்க ஆனா இந்த ஸ்டாம்ப்ல எல்லாம் இமேஜ் தான் அதிகமா பிரிண்ட் பண்ணிருந்தாங்க ஆனா சில நாடுகள் அந்த பென்னி பிளாக்கோட சின்ன இமேஜேயும் பிரிண்ட் பண்ணிருந்தாங்க சோ ரவுலண்ட் ஹில்லையும் பென்னி பிளாக் ஸ்டாம்ப்யை சேர்த்து सेलिब्रेट பண்ணிட்டாங்க ஆமா இதிலே இந்தியா இருக்கா இல்ல அம்மா இல்ல 1940 ல வந்து இந்தியா வந்து பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு கீழ இருந்ததனால அப்போ வந்து அவங்க ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணல ஆனா 1980 ல இந்தியா வந்து ரவுலண்ட் ஹில்லுக்கு வந்து ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணாங்க 1980 அதாவது ரோலண்ட் ஹில் ஆனத வந்து வந்து வந்து அந்த பண்ணாங்க. வேற நடந்தது அடுத்து நாம என்னென்ன விஷயங்கள் இருக்கு ஒரு ஒரு இமேஜ்.. அட, என்ன இப்படி பேப்பரு பத்தியே சொல்லிடுறேன் அதாவது இந்த ஸ்டாம்ப் பேப்பர் எல்லாம் தடிமனாவே இருக்காது ஓரளவுக்கு மெலிசாதான் இருக்கும் அப்பத்தான் அதுல இருக்கிற இமேஜை பத்தின நுண்ணிய இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து தெளிவா தெரியும் இந்த பேப்பரை தண்ணியில போட்டு எடுத்தாலும் அதுல இருக்கிற இமேஜ் வந்து கரையவோ இல்லாட்டி கலர் போகவோ கூடாது அந்த மாதிரிதான் அவங்க வந்து அந்த ஸ்டாம்ப வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க அப்புறம் இது வந்து சுருங்காம வேற இருக்கணும் ஏன்னா பேப்பர்ல வந்து பிரிண்ட் செய்யற போது ஓரளவுக்கு வந்து ஈரப்பதம் வந்து இருக்கும் வந்து வேற யாரும் தயாரிக்கவே முடியாது இந்த ஸ்டாம்ப எப்படி தனித்தனியா எடுக்கிறதுங்கிறத பத்தி அடுத்த வாரம் வந்து நாம பேசலாம் அஞ்சல் தலையோடு பயணிப்போம் நன்றி வணக்கம்